நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பத்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டை நாராயணதாஸ் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தந்தை சொல் மிக்க என்ற ஔவையாரின் நீதி கொன்றைவேந்தன் என்ற அறநூலில் இடம்பெற்றுள்ளது ரெண்டு கோசா பட்டு ஆடை இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தயாரிக்கப்படுகிறது மூன்று உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற கருத்தை கூறிய தமிழ் காப்பியம் மணிமேகலை இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்திய அளவில் சிறந்த காவல் நிலையங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தமிழக காவல் நிலையம் எது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற சூல் என்ற நாவலின் ஆசிரியர் யார் மூன்று தேசிய கணித தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்